அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து சேனுவேல் இதனால் சிந்தனை தலைப்பு வேகம் இன்று தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கம்பீரமாகவும் நிமிர்ந்த நடையோடும் துரிதமான செயல்பாட்டாலும் மக்களை கவர்கிறார்கள் மக்கள் எப்போதும் வேகத்தை விரும்புகிறவர்கள் வேகமாக செல்லக்கூடிய பேருந்துகளுக்காக காத்திருந்து முன்னே வந்தாலும் மெதுவாக போகிற பேருந்துகளை நிராகரிப்பவர்கள் அறிவியல் என்பது வேகத்தை அடிப்படையாக கொண்டது விரைவான தகவல் விரைவான சமையல் விரைவான செலவை விரைவான நிவாரணம் விரைவான போக்குவரத்து விரைவான உணவு என்று வேகம் இன்று எல்லா சூழ்நிலைகளிலும் காணப்படுகிறது வேகம் என்பது செய்திகளை கிரகித்துக் கொள்வதில் மட்டுமல்ல புற நடவடிக்கைகளிலும் தெரிவதாக இருக்க வேண்டும் நம் மக்கள் பல நேரங்களில் தங்களிடம் இல்லாதவற்றை தலைவரிடம் காண விரும்புகிறார்கள் அழகு கவர்ச்சி சிவந்த நிறம் சுறுசுறுப்பு போன்றவை அதில் அடங்குகிறது தங்கள் கனவுக்கு ஏற்றபடி இருக்கிற ஒருவரையும் அவர்களால் கொண்டாட முடிகிறது அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதை இருப்பவர்களையும் ரசிக்க முடிகிறது அவர்கள் கொண்டாடுபவர்கள் இரு துருவங்களாக இருக்கிறார்கள் ஒன்று கனவு மற்றொன்று யதார்த்தம் ஒன்று ஆசை மற்றொன்று நடைமுறை ஆகவே இந்த சூழல்களில் வேகத்தினுடைய கண்ணோட்டம் எல்லா நிலைகளிலும் மக்கள் மனதில் ஆழ்ந்து பதிந்து காணப்படுகிறது ஆகவே நாமும் நம்முடைய செயல்களில் நம்முடைய வேகத்தை நிதானத்தோடு கூட காத்து வேகமாய் செயல்படுவோம் நன்றி